ஸ்ரீ குருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இந்த எக்கட்டான சூழ்நிலையில் அபரகர்மாக்களை நாம் முறைப்படி எப்படி செய்து முடிக்கணும் என்கிறதே தர்மசாஸ்திரம் காண்பிக்கும் வரிசையில் பார்த்துன்னு வரோம் இந்த அபரகர்மா என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இந்நாளில் இந்த அபரகர்மாக்கள் விஷயத்திலே தான் நமக்கு ஆலசியம் மிகவும் அதிகமாக இருக்குது ஆலசியம்னு சொன்னால் இது ஏதோ ஒரு முறையில் இந்த கர்மாவை செய்து முடிச்சுடணும் என்கிற எண்ணம் ஆனால் அப்படி கூடாது அதில் அபரகர்மான் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம் அந்த சரீரத்தை கொண்டு போய் மந்திரங்களை சொல்லி அக்னியில் வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் அது மாத்திரமில்லை அதை அனுசரித்து நிறைய விஷயங்கள் நடக்கிறது அபரா அபரகிரமாக்கல்ல அதில் முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அக்னிகள் சொல்லப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது ஐந்து விதமான அக்னிகளை நமக்கு காண்பிச்சிருக்கு அக்னிஹோத்திராக்னி அவுபாசனாக்னி கபாலாக்னி துஷாக்னி உத்தபனாகக்னி அப்படின்னு ஐந்து விதமான அக்னிகள் இருக்குது யார் யாருக்கு என்னென்ன அக்னியில் சம்ஸ்காரம் செய்யப்படணுமோ அந்த முறையில் செய்யணும் ஏன்னா இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்தவர் அக்னி கடனாக நமக்கு கொடுத்துருக்க திரும்பவும் இந்த அக்னியை அந்த இந்த சரீரத்தை அந்த அக்னிக்கு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்போது அவர் காலமாற பொழுது என்ன நிலையில் இருக்காரோ அதற்கு தகுந்தாற்போல் அக்னியானது சொல்லப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரத்தில் அக்னி நிர்ணயம் என்றே ஒரு பாகம் இருக்குது யார் யாருக்கு எந்தெந்த அக்னியிலே சம்ஸ்காரம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோ தூரம் போக வேண்டாம் நாம் சாதாரணமாக ஒரு ஹோமம் செய்தால் கூட அந்த ஹோமம் செய்யப்பட வேண்டியதான அக்னி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அக்னியை சம்பாதித்து நாம் அந்த ஹோமத்தை செய்கிறோம் அப்படி செய்கிற பொழுது அந்த ஹோமம் ஆயிடும் அந்த ஹோமத்தினுடைய பலன் அப்படின்னு பார்த்தவுமானால் மிகவும் குறைவாக தான் நமக்கு கிடைக்கும் நூறு அந்த ஹோமத்தினுடைய பலன் கிடைக்கணுமானால் அந்த அக்னி ரொம்ப முக்கியம் எல்லா விதமான ஹோமங்களுக்குமே ஒரு அக்னி சொல்லப்பட்டிருக்கு எந்த அக்னின்னா மகர்ஷிகள் அனுகதோ மந்தியகா ஸ்ரோத்ரிஜாகாராத்வாரியா அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்ற அரசமரத்தினுடைய வேர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டை அதற்கு அரணின்னு பேர் சமீகர்பம் அப்படின்னு பேர் அதற்கு அந்த கட்டையை கடைஞ்சி எடுத்து வச்ச அக்னியில்தான் நாம் ஹோமங்களை செய்யணும் அல்லது ஸ்ரோத்ரியன் அக்னிஹோத்திரம் செய்பவருடைய வீட்டிலிருந்து எடுத்துன்னு வந்த அக்னியாக இருக்கணும் இந்த இரண்டு விதமான அக்னிகள் தான் நாம் செய்யக்கூடியதான அனைத்து ஹோமங்களுக்குமே சொல்லப்பட்டிருக்கு நாம் உபாசனம் ஆரம்பித்து பண்ணாலும் கூட இந்த முறையில் எடுத்துன்னு வந்த அக்னியாக இருக்கணும் இது இல்லாமல் பலவிதமான அக்னிகள் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இப்போது காட்டுத்தீ இருக்குது அதுவும் அக்னிதான் எரிமலை இருக்குது மலையில் எரியக்கூடிய அக்னி அதுவும் அக்னிதான் சூரியனிடமிருந்து லென்ஸ் வச்சால் ஒரு அக்னி உற்பத்தி ஆகும் அதுவும் அக்னிதான் ஆனால் இந்த அக்னிகளெல்லாம் நாம் ஹோமங்கள் செய்வதற்கு உகந்த அக்னி அல்ல இது விஷயமாக தர்மசாஸ்திரம் நிறைய விசாரங்களை செய்திருக்கு இந்த காட்டுத்தீயை எடுத்துட்டு வச்சுட்டு ஹோமம் பண்ணக்கூடாதா அல்லது சூரியனிடமிருந்து லென்ஸ் வச்சு அக்னியை உற்பத்தி பற்றி ஹோமம் பண்ணக்கூடாதான்னா அந்த அக்னிகளுக்கெல்லாம் சண்டாலா அக்னின்னு பெயர் எந்த எந்த ஹோமத்திற்கு என்னென்ன அக்னி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தர்மசாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கு அப்படிதான் தான் செய்யணும் காட்டுத்தீயை எடுத்துன்னு வந்து வச்சுன்னு ஹோமம் பண்ணுறதோ மலையில் எரியக்கூடியதான அக்னியை எடுத்துன்னு வச்சு ஹோமம் பண்ணுறதோ சூரியன் டந்து லென்ஸ் வச்சு உற்பத்தி பண்ணி அந்த அக்னியை வச்சு ஹோமம் பண்ணுறதோ அல்லது தீப்பட்டி அதிலேருந்து உற்பத்தி பண்ணுற அக்னியை வச்சு ஹோமம் பண்ணுறதோ கூடாது எப்படி நமக்கு சொல்லியிருக்காரோ அப்படி செய்தால்தான் செய்ததாக அர்த்தமே தவிர இல்லைன்னா நாம் கணக்கு காட்டுறோம்னு அர்த்தம் நாமே நம்மை ஏமாத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படி அதில் இந்த அபர கர்மாக்களில் இந்த அக்னி ரொம்ப முக்கியம் ஆஹிதாகனியாக இருந்தால் அக் அதாவது தீட்சிதஸ்ய அஹிதாக்னேஸ் தாகஸ்வை ஸ்திரிபிரக்னிபிஹி அக்னிஹோத்திரம் செய்பவராக இருந்தால் அவர் மூன்று விதமான அக்னியை காப்பாற்றினு வரார் காரகபத்தியம் தக்ஷினா அக்னி மூன்று அக்னிகள் அந்த அக்னியில்தான் அவருடைய தேகமானது வைக்கப்படணும் அநாகிதாக்னே சம்ஸ்காரா ஸ்வேன ஔபாசன வன்னினா இரண்டாவது ஔபாசனம்னு ஒரு அக்னி அக்னிஹோத்திரம் வரையிலும் போகல கல்யாணம் செய்துன் இருக்கார் இருக்கார் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துன்றிருக்கார் அப்படி இருக்கிறவர் காலமானால் அவருக்கு அவுபாசன அக்னியில் அந்த சம்ஸ்காரமானது செய்யப்படணும் அதேபோல் கபாலாக்னின்னு ஒரு அக்னி இருக்குது யாவத் தப்த கபாலேன கேவலேன அக்னி சம்பவா தாவத் கபால சம்பூதா பாவக பரிகீர்த்தித்தா பிரம்மச்சாரி கல்யாணமாகாத கன்னிக்கைகள் அப்படியெல்லாம் இருந்தால் கபாலாக்னின்னு வச்சுக்கணும் ஒரு கலையத்தை அக்னிஹோத்திரம் செய்பவருடைய அக்னியோ அல்லது கட்டையில் கடைஞ்சி எடுத்த அக்னியோ அதில் சூடு பண்ணணும் இந்த கலையத்தை மண் கலையத்தை சூடான பிறகு உள்ளுக்குள்ளே தேங்காய் நாரை போட்டோமானால் அந்த தேங்காய் நார் பிடிச்சிக்கும் அதற்கு கபால அக்னின்னு பேர் அந்த அக்னியில்தான் சம்ஸ்காரம் செய்யப்படணும் பிரம்மச்சாரிக்கெல்லாம் அதே போல் துஷாக்னு இருக்குது கபால தப்தே செய் துஷம் க்ஷிபேத்து கரீஷம் வா சமுதூத்தஹா துஷேத்து துஷபாவகா துஷாக்னா அதே போல் ஒரு மண் கலையத்தை அக்னி மேலே வைக்கணும் அது நன்றாக சூடான பிறகு அது உள்ள இந்த நெல் பதறையோ அல்லது தவிடையோ லேசா போட்டுண்டே இருந்தால் அது பிடிச்சிடும் அப்படி எடுக்கப்பட்ட அக்னிக்கு துஷாக்னின்னு பேர் அந்த துஷாக்னியானது சில பேருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் உத்தப்பனானிருக்கு அதாவது மனைவி காலமான கணவன் அல்லது கணவன் முதல்ல காலமான பெண் அவர்களுக்கெல்லாம் முத்தப்பன அக்னின்னு வச்சுக்கணும் உத்தப்பன அக்னி அப்படின்னு சொன்னால் தர்பேஷ்வக்னிம் சமாரோப்பிய புனர்தர்பேஷு சம்ஸ்திதா புனர்தர்ப திருத்தீயேஷு வன்னிர் உத்தபனஸ்மிருதா ஒரு தர்ப்பட்டை காண்பிக்கணும் அந்த தர்ப்பக்கட்டை எரியற பொழுது இரண்டாவது தர்பக்கட்டை காண்பிக்கணும் அந்த இரண்டாவது தர்ப கட்டை எரியற பொழுது மூன்றாவது தர்பக்கட்டை காண்பிக்கணும் அந்த மூன்றாவதாக எடுக்கப்பட்ட தர்பக்கட்டில வந்ததான அக்னி தான் உத்தப்பன அக்னின்னு பேர் அதுலதான் விதுரனுக்கோ அந்த அக்னியில சம்ஸ்காரம் செய்யப்படணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இது ரொம்ப முக்கியம் அப்படி யாருக்கு எந்த அக்னி சொல்லியிருக்கு என்கிறதை தெரிந்து கொண்டோ அதன்படி சம்ஸ்காரம் செய்யணும் புத்திரன் செய்தாலும் சரி அல்லது செய்தாலும் சரி யார் பொறுப்பெடுத்து கொண்டு செய்தாலும் அவருக்கு என்ன அக்னி சொல்லப்பட்டிருக்கு அந்த அக்னி இங்கே வைக்கப்பட்டிருக்காங்கிறத தீர்மானிச்சுண்டு அந்த கர்மாவை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிச்சிருக்கு அக்னி என்பது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படி இல்லாமல் நாம் ஏதோ ஒரு அக்னியில் வாத்தியார் சொல்கிறார் அவர் சொல்கிறார்னு இன்னொருவர் மேலே நாம் பொறுப்பை சுமத்தி நாம் செய்து முடித்தோமானால் அது நமக்கு பெரிய சிரமத்தை பின்னாளில் உண்டு பண்ணும் நாம் ஏதோ ஒரு வழியில் வாழ்ந்து முடிச்சுடுவோம் ஆனால் நம் குழந்தைகள் அனைவரும் வீதியில் வந்து நிற்கும்படியாக ஆகிடும் பெரிய கஷ்டங்களை நாம் சந்திக்க வேண்டி வரும் ஆகையினாலே இந்த அக்னி விஷயத்தில் நாம் மிகவும் ஜாகிரதையாக செய்யணும் அந்த அக்னியானவர் எதிர்பார்த்துண்டே இருப்பர் என்கிறதுனாலே தான் உடனே செய்யணும் பொறுப்பெடுத்து கொண்டு செய்யணும் அமந்திரகமாக செய்யக்கூடாது மந்திரம் எதுவும் சொல்லாமல் வெறுமனா அப்படியே கொண்டு போய் வச்சு வைக்கிறதுங்கிறது கூடாது என்கிறதை நாம் புரிஞ்சுக்கணும் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்